ம் பிரித்தய தோத்திரவேத்தைக்கணு நம சஞ்சய உச்சம் வாசுதேவியாச்சாத்வாஷம் அதுபுத்தம் ரோமர்ஷணம் ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரம் கடைசியாக நாம் பார்த்த எழுபத்தி மூணாவது ஸ்லோகத்தோடு அர்ஜுனனுடைய வாக்கியத்தோடு ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் நிறைவு பெற்று விட்டது அர்ஜுனன் சொல்லிவிட்டான் ஒரே ஸ்லோகத்தில் கருத்தை சொல்லிவிட்டான் உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு ஞானம் கிடைச்சது அஜானம் போச்சு சந்தேகங்களும் போச்சு குழப்பங்களே இல்லை நான் உறுதியாக இருக்கேன் நீ சொன்னபடியே நான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னதோட சாஸ்திரம் பூர்த்தியாகிறது இப்பொழுது சஞ்சயர் பேசுகிறார் இதி இவ்வாறு அகம் நான் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்யச்சம்வாதம் இமம் சம்வாதம் அஸ்ரவுஷம் வாசுதேவனுடைய பார்த்தனுடைய அதாவது அர்ஜுனனுடைய சம்பாதம் சவாதம்னா தெய்வீகமான இந்த உரையாடலை இமம்னு சொன்னால் இமம் சம்பாதம் இந்த சம்பாதத்தை அஸ்ரௌஷம் கேட்டேன் என் இரு காதுகளாலும் கேட்டு பயன் பெற்றேன் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்யங்கிறதுக்கு ஒரு விசேஷனம் அப்ஜெக்டிவ் போட்டிருக்கார் மகாத்மனஹாங்கிறது ஆ மகாத்மனஹா அதாவது விஸ்வரூபமுடைய பரந்த மனப்பான்மையுடைய வாசுதேவனுக்கும் அர்ஜுனனுக்கும் மகாத்மானு சொல்கிறது பொருத்தம் ஏன்னு கேட்டால் அவன் ரொம்ப நேர்மையானவன் என்று இந்த சொல்லிலேயே விளங்குகிறது ஆகவே மகாத்மனா வாசுதேவசிய பார்த்தஸ் செமம் சம்வாதம் அஸ்ரவுஷம் நான் நன்றாக கேட்டேன் அந்த சம்பாதத்துக்கு இன்னும் ரெண்டு அடைமொழி கொடுக்குறார் அத்தம் ரொம்ப அற்புதமாக இருந்தது வாழ்க்கையில் இவ்வளவு உண்மைகள் இருக்கிறதா இந்த வாழ்க்கையில் எப்பவும் அமைதியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கருத்தை பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார் ரோமஹர்ஷணம் சம்பாதம் அத்தம் சம்பாதம் ரோமஹர்ஷணம்னா மயிர்கூச்செறிகிறது புலக்காங்கிதம் இந்த உடம்பே அந்த அந்த ஞானத்தினுடைய பயனை நினைச்சி இந்த உடம்பே என் கண் குளிர உளம் குளிர என்றெல்லாம் நம் தமிழ் நூல்களில் பார்க்கிறோம் திருவிழி கொற்றவந்தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே அப்படின்னு எல்லாம் பாடியிருக்கிறார்கள் பெரியோர்கள் அப்படி ரோமஹர்ஷணம் அற்புதம் சம்பாதம் அஸ்ரௌஷம் கேட்டேன் என்று இந்த ஸ்லோகத்திலே சஞ்சயர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார் அதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சஞ்சய உத்யம் வாசுதேவ மகாத்மனமி அத்ரோமர்ஷணம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி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 உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்